தலைப்பு அறுபத்து விருப்பு வெறுப்பு விருப்பு வெறுப்பு என்பதற்கு பொருள் விருப்பு என்பது யாது ஒன்றை வேண்டி பந்தப்பட்டு பூரண லட்சியத்தை விட்டு அதிசயமாக பார்த்து இந்த விருப்பால் தானும் கெட்டு இதர வஸ்துவும் கெட்டு சாதனமும் தடைப்பட்டுவிடும் எவ்வகையிலும் விருப்பு என்பது கூடாது வெறுப்பு என்பது யாது வேண்டாமை துவேஷம் இதர வஸ்துவை பற்றாதிருத்தல் இந்த வெறுப்பால் இதர வஸ்துவிடத்தில் துவேஷன் தோன்றி ஜீவோபகாரத்தை தடை செய்யும் ஆகையால் வெறுப்பும் கூடாது மேற்குறித்த இரண்டும் அற்று சத்துவமயமாய் நிற்றல் வேண்டும்